கருத்து போராட்டம் தோற்றமும் இயக்கத்தின் மீதான தாக்கமும் சுதந்திரத்திற்கு பின் முதல் பொது தேர்தல் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் தடைகளும் தாக்குதல்களும் நிறைந்த கடுமையான சூழலிலும் கூட ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஏகாதிபத்தியத்திற்கும் பிற்போக்கு சக்திகளுக்கும் எதிராக மக்களை திரட்டும் பணியை அயராது மேற்கொண்டது இந்த சூழலில் தான் ஆயிரத்தி முதல் பொது எதிர்கொண்டது பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போதும் அத்தேர்தலில் பல இடங்களில் வென்று மிக பெரும் எதிர்கட்சியாக உருவெடுத்தது தேர்தலுக்கு பின் உடனடியாக மூன்றாவது அகில இந்திய மாநாட்டை நடத்துவதற்காக கட்சி ஆயத்தமானது இதர கட்சிகளை கையாள்வது குறித்தும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மத்திய குழு தொடர்ந்து விவாதித்தது மிக நீண்ட பிளீனம் கூட்டம் ஆயிரத்தி டிசம்பர் முப்பது முதல் ஆயிரத்தி ஜனவரி பத்து தேதி வரை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கட்சியின் மூன்றாவது அகில இந்திய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஜனவரி நான்காம் தேதி வரை மதுரையில் நடைபெற்றது மாநாட்டில் கட்சி திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானத்தில் கட்சியின் ஊழியர்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் பத்திரிகைகள் மூலம் உழைக்கும் வர்க்க கருத்தியலை கற்பிப்பதன் தேவையும் கட்சி அறிக்கைகளை பிரச்சாரப்படுத்துவதன் தேவையும் முன்னிறுத்தப்பட்டது மத்திய தர வர்க்கங்களிலிருந்து வரும் பல கட்சி உறுப்பினர்களும் தத்துவார்த்த ரீதியாக வளராமலும் மார்க்சிய லெனினிய தத்துவங்களை தொழிலாளி விவசாய வர்க்கங்களிடையே திட்டமிட்ட முறையில் கொண்டு செல்ல பயிற்சி பெறாமலும் உள்ளனர் என்பதை அரசியல் தீர்மானம் குறிப்பிட்டது கட்சியில் தலைவர் ஊழியர் பண்பு அதீதமாக காணப்படுகிறது பரந்தபட்ட விவாதங்கள் மேல் குழுக்களில் மட்டுமே நடப்பதும் முடிவுகளை நடைமுறையில் செயல்படுத்துவதில் மட்டுமே கீழ்நிலை குழுக்கள் முனைப்பு காட்டுவதும் கட்சியின் ஊழியர்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது என்றது அந்த ஆவணம் இந்த நிலையை சரி செய்ய தீர்மானம் முன்வைக்கப்பட்டது கீழ்நிலை குழுக்கள் தாங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து தீர்வு கண்டறியும் அளவு வளர மேல்நிலை குழுக்கள் வழிவகை செய்ய வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது உட்கட்சி போராட்டம் துவக்கம் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவது கம்யூனிஸ்டுகளின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்டால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றத்தை நோக்கிய பொருளாதார அரசியல் வாழ்வின் மறு கட்டமைப்பில் வெகுஜன மக்களின் ஜனநாயக பங்களிப்பு முழுமையடையும் என்ற புரிதல் கட்சிக்கு இருந்தது மொழி அமைக்கப்பட்ட மாநிலங்களில் தாய்மொழியிலேயே கல்வி முறை இருக்க வேண்டும் என்றும் கட்சி கோரிக்கை வைத்தது இந்த காலத்தில் நேரு அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்த முக்கிய விவாதங்கள் கட்சிக்குள் எழுந்தன இந்திய அரசின் வெளியுறவு கொள்கைகள் குறித்தும் ஐந்தாண்டு திட்டங்கள் குறித்தும் சோசியலிச பாணி சமூகத்தை கட்டமைப்போம் என்ற காங்கிரஸ் கட்சியின் ஏமாற்று கோஷங்கள் குறித்தும் விவாதங்கள் எழுந்தன கட்சியின் ஒரு பகுதியினர் இந்த கோஷங்களால் ஏமாந்தனர் தேசிய முதலாளி வர்க்கம் இரண்டாக பிளவுற்றதாக வாதிட்டனர் ஏகாதிபத்தியத்துடனும் நிலப்பிரபுத்துவத்துடனும் முழுமையாக கைகோர்க்கும் பகுதியினர் ஒருபுறமும் ஏகாதிபத்திய நிலப்பிரபுத்துவத்தை எதிர்க்கும் நேரு தலைமையிலான இடது காங்கிரஸ் மறுபுறமும் உள்ளதாக வாதிட்டனர் இந்த கண்ணோட்டம் மத்திய குழுவினால் கட்சிக்குள் தொடர்ந்து நிலவியது இந்த சூழலில் தான் கட்சியின் நான்காவது மாநாடு பாலக்காட்டு நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பத்தொன்பது முதல் இருபத்தொன்பது வரை நடைபெற்றது சர்வதேச கம்யூனிச இயக்கம் குறிப்பாக சோவியத் ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சி கண்ட மாற்றங்கள் கட்சி மாநாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற சோவியத் ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடும் தவறான ஆய்வின் அடிப்படையில் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் திரிபிவாத சக்திகளுக்கு வலுவூட்டியது பாலக்காடு மாநாட்டில் மத்திய வரைவு தீர்மானத்தில் இப்படிப்பட்ட திருபுவாத முன்மொழிவுகள் நிறைந்திருந்தன கட்சிக்குள் வர்க்க முரண்பாடு கண்ணோட்டத்தை நீர்த்து போகச் செய்ய இது வலு சேர்த்தது இந்த போக்கை மறுத்த மத்திய ஒரு பகுதியினர் மாற்று வரைவை முன்வைத்தனர் இந்த வரைவு இந்திய அரசின் வர்க்கத்தன்மை குறித்த தெளிவான பார்வையையும் திருபுவாதத்திற்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்தது தீவிர விவாதங்கள் நடைபெற்றன வர்க்க எதிரியுடன் கைகோர்க்குமாறு கோரியவர்களால் கட்சியில் பெரும்பான்மையை பெற முடியவில்லை நிறைவேற்றப்பட்ட அரசியல் தீர்மானத்தில் சர்வதேச அளவில் சோசியலிச சக்திகள் வலுவற்று விட்டதாகவும் ஏகாதிபத்தியத்தின் தாக்கம் நலிவடைந்து விட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது இதனால் பாராளுமன்ற முறைகள் மூலமே சமூக மாற்றத்தை அடைந்துவிடலாம் என்ற எண்ணம் சிலர் மத்தியில் வலுவுற்றது திட்டம் சார்ந்த கேள்விகளில் கட்சி பிளவுட்டு இருந்ததை இந்த விவாதங்கள் உணர்த்துகின்றன தேர்தல் வெற்றிகள் தீவிரமடையும் போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வாக்கு சதவீதம் இரட்டிப்பானது இரண்டாவது மிக பெரும் கட்சியாக உருவெடுத்தது கேரளாவில் பெரும்பான்மையை வென்றது தேர்தலுக்கு பின் கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி வெகுஜன கட்சியாக கட்டமைக்க மத்திய குழு அழைப்பு விடுத்தது அமிர்த்சர் நகரில் கட்சியின் ஐந்தாவது சிறப்பு மாநாடு ஆயிரத்தி ஏப்ரல் ஆறு முதல் பதிமூன்று வரை நடைபெற்றது திரிபுவாத பிரிவினைவாத போக்கிற்கு எதிராக போராடி இந்திய நிலையை கருத்தில் கொண்டு மார்க்சிய லெனினியத்தை பொருத்தி திட்டங்களை வகுக்க கட்சியின் செயல் திட்டத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வென்று வெகுஜன போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம் பிற்போக்கு சக்திகளை திறம்பட எதிர்த்து மக்கள் நலனிற்காக பாராளுமன்றம் மூலம் சமூக பொருளாதார அமைப்பில் முக்கிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் என்றது தீர்மானம் அறிக்கை இது பாராளுமன்ற மோகம் கட்சிக்குள் ஊடுருவியதை உணர்த்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வெற்றிகள் இதற்கு ஊக்கமளித்தன கட்சி நடத்தும் பல பத்திரிகைகளும் மக்களுக்கு புரியாத கஷ்டமான மொழியிலும் தரவுகள் சரிவர அளிக்காமலும் கட்டுரைகளை வெளியிடுவதாக கட்சி மாநாடு விமர்சித்தது கட்சியின் கீழ்நிலைகளிலிருந்து வரும் விமர்சனங்களை கணக்கில் கொள்ளாமல் செயல்படும் அதிகாரத்துவ போக்கு பரவலாக இருந்ததையும் மாநாடு சுட்டிக்காட்டியது மேலும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஜனநாயக மத்தியத்துவம் ஆகிய அம்சங்களை எதிர்ப்போரையும் மாநாடு விமர்சித்தது இந்த அனைத்து போக்குகளையும் எதிர்க்க மாநாட்டில் உறுதியேற்கப்பட்டது அரசியல் தத்துவார்த்த ஞானத்தின் தரத்தை கணக்கில் கொள்ளாமல் உட்கட்சி ஜனநாயகம் என்ற பெயரில் குழுக்களின் உறுப்பினர் எண்ணிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டன ஆக அமைப்பின் அம்ரித்சர் மாநாட்டிற்கு பின்னரும் கூட கட்சிக்குள் வேறுபாடுகள் நிலவின திருபுவாத சக்திகளால் காங்கிரஸ் மீதான மென்மையான போக்கு அதிகரித்தது இந்நிலையில்தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி மத்திய காங்கிரஸ் அரசால் கலைக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கலைக்கப்பட்டதற்கு எதிராக வரலாறு காணாத போராட்டத்தை கட்சி முன்னெடுத்தது கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக காங்கிரஸ் தீவிர பொய்ப்பிரச்சாரங்களில் ஈடுபட்டாலும் இஎம்எஸ் நம்பூதிரிபாத் செல்லுமிடமெல்லாம் அவருக்கு குவியும் கூட்டங்கள் அதிகரித்தன இந்த தருணத்தில்தான் இந்தியா சீனா இடையேயான எல்லை போராட்டம் விடித்தது. இதை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியும் பிற்போக்கு சக்திகளும் கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கினர் இந்த மோதல்கள் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் 10 அறிக்கைகளை கட்சி வெளியிட்டது சியாங்காய் ஷேக் மற்றும் அமெரிக்க ஏகாதிபத்திய ஆதரவுடன் தலாய் லாமா நடத்திய தோல்வியுற்ற எதிர்ப்புரட்சி இந்தியா சீனா இடையேயான நல்லுறவை பாதித்தது என அறிக்கைகள் குறிப்பிட்டன ஆனால் இந்து மகாசபை ஜனசங் காங்கிரசில் உள்ள வலதுசாரி சக்திகள் அனைவரும் திபத் பகுதியின் நிகழ்வுகளை திருத்து காட்டி தங்கள் சொந்த பிற்போக்கு திட்டத்திற்கு அதை பயன்படுத்திக் கொண்டனர் இச்சூழலில்தான் கட்சியின் ஆறாவது மாநாடு ஆயிரத்தி ஏப்ரல் ஏழு முதல் பதினாறு வரை விஜயவாடா நகரில் நடைபெற்றது இதுவே ஒன்றுபட்ட கட்சியின் கடைசி மாநாடு ஆகும் தற்கால கொள்கைகள் குறித்தும் சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கம் சந்திக்கும் தத்துவார்த்த சவால்கள் குறித்தும் மிக முக்கியமான வேறுபாடுகள் கட்சிக்குள் எழுந்தன தேசிய குழுவின் பெரும்பான்மை பகுதியினரால் கட்சி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்மானம் திரிபுவாத புரிதலை அப்பட்டமாக வெளிக்காட்டியது ஆறாவது மாநாட்டில் அதன் வரலாற்றிலேயே மிக மோசமான நெருக்கடியை கட்சி சந்தித்தது மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட அமைப்புசார் அறிக்கை அமிர்த்சர் மாநாட்டின் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தோல்விகளை சுட்டிக்காட்டியது பாராளுமன்ற மோகம் போன்ற போக்குகள் கட்சியில் வளர்ந்தாலும் அதை களை எடுக்க கட்சியின் எந்த நிலையிலுள்ள குழுக்களும் முன்வராதாலும் கட்சியில் தவறான போக்குகள் தலை அந்த அறிக்கை கண்டறிந்தது கட்சியின் தலைமை குழுக்கள் மற்றும் உறுப்பினர்கள் மத்தியில் உள்ள வழக்கங்களாலேயே முதலாளித்துவ பாராளுமன்றமும் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட போராட்டங்களுமே மக்களின் நம்பிக்கையை வெல்லும் ஒரே வழி என்ற சிந்தனை கட்சிக்குள் வளர்ந்ததற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டது சோசியலிச சிந்தனைகள் மக்கள் மனதில் மெல்ல மெல்ல வளர்ந்தால் மெல்ல மெல்ல காங்கிரஸ் அரசாங்கத்தை இடதுசாரி கட்சிகள் வெளியேற்றக்கூடும் என்ற சிந்தனை கட்சிக்குள் தலை தூக்கியது திரிபுவாதிகள் மார்க்சியத்தின் புரட்சிகர உணர்வை அழித்து மக்கள் மத்தியில் சோசியலிசத்தின் மீதான நம்பிக்கையை நிலைகுலைய செய்வர் அவர்கள் தொழிலாளி வர்க்க புரட்சியின் வரலாற்று அவசியத்தையும் முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்திற்கு மாறும் இடைப்பட்ட காலத்தில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் அவசியத்தையும் மறுப்பவர்கள் அவர்கள் மார்க்சிய லெனனிய கட்சியின் தலைமை பங்கை மறுப்பவர்கள் சர்வதேச தொழிலாளர் வர்க்க ஒற்றுமை லெனினிய கோட்பாட்டு ரீதியான கட்சி கட்டமைப்பு முக்கியமாக ஜனநாயக மத்தியத்துவம் ஆகியவற்றை அவர்கள் ஏற்பதில்லை அவர்கள் கம்யூனிச கட்சியை போர்க்குணமிக்க புரட்சிகர அமைப்பிலிருந்து வெறும் ஒரு விவாத மேடையாக மாற்ற நினைப்பவர்கள் என்று அந்த ஆவணம் குறிப்பிட்டது கட்சி மீதான தாக்குதல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பொது முடிந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் அஜய் கோஷ் மறைந்தார் புதிய செயலாளரை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் தேசிய குழுவில் விவாதிக்கப்பட்டது கட்சிக்குள் இருந்த சலசலப்புகளை பயன்படுத்தி கட்சியின் செயல்திட்டம் அனுமதிக்காத போதும் திருபுவாத பிரிவினர் தலைவர் என்ற புதிய பதவியை உருவாக்கினர் ஒரு சமரசம் ஏற்பட எஸ் டாங்கே தலைவர் பொறுப்பிற்கும் இஎம் எஸ் பொதுச்செயலாளர் பொறுப்பிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து நடந்த தேசிய குழு கூட்டத்தில் சோவியத் ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி இரண்டாவது மாநாடு குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த ஆவணத்தின் பல தவறான முடிவுகளும் விமர்சனமின்றி ஏற்கப்பட்டன அதில் முக்கியமானது சோவியத் ஒன்றியம் அடுத்த தலைமுறைக்குள் கம்யூனிச சமூக கட்டமைப்பை முடித்துவிடும் என்று கூறி ஏகாதிபத்திய சக்திகளின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட்டது இந்த சூழலில் இந்திய சீனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அக்டோபரில் வெடித்தது காங்கிரஸ் அரசாங்கம் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது முசாஃபர் அகமது முசாஃபர் அகமது ஏ கோபாலன் சுந்தரையா பி டி ரணதிவே ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் போன்ற முக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் டாங்கே தலைமையிலான திரிபுவாத பிரிவினர் கட்சியின் புரட்சிகர பிரிவினர் மீதான இந்த தாக்குதலை பயன்படுத்தி திரிபுவாத போக்குகளை முன்னெடுக்க முயன்றனர் தேச சீன ஆதரவாளர்கள் என கூறி கட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டிக்க மறுத்தனர் பிற்போக்கு சக்திகளுடன் சேர்ந்து டாங்கே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரின் ஆதரவும் கிடைத்தது அரசாங்கத்திற்கு உற்சாக டாங்கே குழுவினரை தவிர இதர புரட்சிகர கம்யூனிஸ்ட்கள் காங்கிரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையாக போராடினர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டாங்கே தலைமையிலான திருபுவாத பிரிவினர் மேற்குவங்கம் பஞ்சாப் போன்ற பல இடங்களில் புரட்சிகர பிரிவினரை வெளியேற்றி கட்சியை கைப்பற்றினர் இது போன்ற பல தத்துவார்த்த போராட்டங்களை கடந்தே கம்யூனிச இயக்கம் இன்று நூறாவது ஆண்டை அடைந்துள்ளது சர்வதேச சூழலும் உள்நாட்டு சூழலும் கட்சியின் அமைப்பு செயல்பாடு நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகள் மீது பல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இவை அனைத்தும் கட்சி மாநாடுகளில் அதன் ஆவணங்கள் மற்றும் முடிவுகளில் பிரதிபலிக்கின்றன